அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு நீரவர் அப்படின்னா அறிவுடைய நல்லோருடன் கேண்மை நட்பு கொள்வது பிறை வளரும் பிறைச்சந்திரன் வளர்ந்து முழுமை அடைவது போல நிறை நிறைநீர நாள்தோறும் வளர்ந்து மன நிறைவை வளர்க்கும் தன்மை உடையதாகும் பேதையார் அறிவில்லாத பொல்லாதவரிடம் நட்பு நட்பு கொள்வது மதி முழு நிலவு பின்னீர நாள்தோறும் தேய்ந்து குறைந்து கொண்டே போகும் தன்மை உடையதாகும் பொழிப்புரை அறிவுடைய நல்லோருடன் நட்பு கொள்வது வளரும் பிறைச்சந்திரன் வளர்ந்து முழுமையடைவது போல நாள்தோறும் வளர்ந்து உள்ளத்திற்கு சிறந்த நிறைவை கொடுக்கும் தன்மையுடையதாகும் அறிவில்லாத பொல்லாதவரிடம் நட்பு கொள்வது என்பது முழு நிலவு நாள்தோறும் தேய்ந்து குறைந்து கொண்டே போகும் தன்மையை உடையதாகும் இதுதான் பொழிப்புரை வரிமேலழகர் உபதேசிக்கிறார் அறிவுடையார் நட்புக்கள் பிறை நிறையும் தன்மை போல நாள்தோறும் நிறையும் தன்மையவாம் மற்ற பேதைமை உடையார் நிறைந்த மதி பின் குறையும் தன்மை போல நாடோறும் குறையும் தன்மையவாம் இதே கருத்து நம்ம பொழிப்புறையில் பார்த்தது பதவுற பொழிப்புறையில் பார்த்ததை தான் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு அவருடைய மொழி பார்க்குறோம் பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் மதியம்போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு என்ற நாளடியார் பாடலும் இங்கே நினைக்கத்தக்கதாக ஒப்பிட்டு சிந்திக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது இதன் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறார் திருவள்ளுவர் சரியான நட்பு எது என்பதை புரிந்து அத்தகைய நட்பை வளருங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் இது அரசனுக்கும் சரி குடும்பத் தலைவனுக்கும் சரி எல்லோருக்கும் முக்கியமாக தேவையானது ஒன்று மகாத்மா காந்தி சொன்னதாக நட்பை பற்றி ஒரு கருத்து சொல்லுகிறார்கள் நட்பு என்பது ஒன்பது போல இருக்க வேண்டும் எட்டு போல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்பதாம் எண்ணினுடைய தன்மை என்ன தெரியுமா அதை எந்த எண்ணோட பெருக்கினாலும் அதோட கூட்டுத்தொகை ஒன்பதுன்னே வரும் ஒன்பது ஏழு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு பெருக்கினா அது ஆறு மூணு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒன்பது தான் வரும் அதுபோல் நல்ல நண்பர் தம்முடைய நற்குணத்தை தம்முடைய நண்பருக்கு கொடுத்து அவரையும் நல்ல பண்புடையவராக ஆக்கிடுவார் அது மட்டுமல்ல ஒன்பதோட ஒரு எண்ணை கூட்டி அதோட கூட்டுத் தொகையை பார்த்தோமானா அந்த எண் மட்டுமே வரும் ஒன்பதுங்கிறது மறைஞ்சும் போயிடும் ஒன்பது கூட்டல் அஞ்சு பார்த்தோமானா பதினாலு அதில் ஒன்று கூட்டல் நாலு 5. இதில் வந்து ஒன்பதோடு நம்ம அஞ்சை கூட்டினோம் அந்த அஞ்சை பார்த்தோமானா அதில் ஒன்பது இருக்காது அது மாதிரி ஒரு நல்ல நண்பர் என்ன பண்ணுவார்னா இன்னொருத்தருக்கு உதவி அவரை பெரியவர் ஆக்கிட்டு தன்னை காமிச்சிக்க மாட்டார் நான் தான் அந்த ஆளை பெருசாக்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்க மாட்டார் உண்மையான நல்ல நண்பர் ஆனால் இதுக்கு நேர்மாறாக இந்த எட்டுங்கிறது தீய நட்பு போல இது எப்படின்னா பழக பழக நல்ல குணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணங்களே போயிடும் எட்டு கூட்டல் அஞ்சு பதிமூணு இதில் இருக்கிற ஒன்று கூட்டல் மூணு நாலு 8 கூட்டல் எட்டு கூட்டல் அஞ்சு இருபத்தி ஒன்று ரெண்டு கூட்டல் ஒன்று மூணு எட்டோட அஞ்சை கூட்டினா நம்பர் குறைஞ்சி அதே மாதிரி எது சேர்ந்தாலும் சரி எண் வந்து குறைந்து விடுகிறது எண்ணெயை கூட்டுறது உயர்ந்த நட்பு எண்ணெய் குறைக்கிறது தாழ்ந்த நட்பு பயனற்ற நட்பு கெடுதலை செய்யக்கூடிய நட்புங்கிறது இது மூலம் ஒரு கணக்கை வைத்து கொண்டே மகாத்மா காந்தி சொன்னதாக நாம் இங்கே சிந்தித்து பார்த்துருக்கிறோம் மேலும் தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்